ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் சிறந்தவர் இப்பொழுது என்னுடன் உள்ள சகாபாக்கள் பின்பு அவர்களுக்கும் அடுத்தவர்கள் ஆவார் அவர்களுக்கும் அடுத்தவர்கள் ஆவர் இரண்டு தடவை அல்லது மூன்று தடவை நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் பின்பு அவர்களுக்கு பின் ஒரு கூட்டத்தினர் ஒருவர் அவர்கள் சாட்சி கூற அழைக்கப்படாமலேயே நம்பிக்கை செய்வார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்களிடையே கொழுப்பத்தன்மை ஏற்படும் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து கொழுப்புத்தன்மை என்பது சுகமான வாழ்க்கையும் சுவையான உணவுகளையும் விரும்புவார்கள் இதனால் அவர்கள் உடல்கள் பெருத்தவையாக இருக்கும்